லட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பால மேலும் என்னன்னு பார்ப்போம் சோம்பு இது மூணுத்தையும் சாம எடுத்து நல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல இருந்து ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்து தேன் கலந்தோ அல்லது தண்ணீர் விட்டு தீனீ ராக்கியோ தினம் பருகி வந்தால் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் குணமாகிவிடும் என்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்